கோவலன் கண்ணகி கவுந்தியடிகள் மூவரும் வேடுவர்களின் கோயிலில் நடைபெற்ற பார்த்துவிட்டு மதுரைக்கு புறப்பட எத்தணித்தனர் அப்பொழுது கோவலன் கவுந்தியடிகளை நோக்கி கவுந்தியடிகளிடத்தில் கண்ணகியின் கால்கள் எல்லாம் இந்த வெப்ப நிலையிலே நடந்து கால்களப்புளங்கள் வந்துவிட்டன அவளால் பகற்பொழுதில் நடக்க ஏராது என்பதால் நாம் பாண்டிய எத்துன்பமும் தராத அந்த நாட்டில் இரவு நேரத்திலே நடந்து செல்லலாம் இங்கே உள்ள காட்டு விலங்குகள் புலியும் கரடியும் பாம்பும் மற்ற விலங்குகளும் யாருக்கும் தீமை செய்யாது என்று உலகம் அறிந்த செய்தியாகும் எனவே நாம் பால் நிலவில் இரவில் கண்ணிகை அடித்துச் செல்வது உதவியாக இருக்கும் என்று கவுந்தியடிகளிடத்திலே கூறினான் கவுந்தியடிகளும் அதற்கு உடன்பட்டு மூவரும் இரவு பொழுதில் மதுரையை நோக்கி நடக்கொடங்கினார்கள் அந்த வழியில் வரக்கூடிய துன்பங்களை பற்றி கண்ணகியிடத்திலே கோவலன் சொல்லுகிறான் இங்கே புலிகள் நடமாட்டம் உண்டு இங்கே கரடிகள் நடமாட்டம் உண்டு அவற்றை கண்டு நீ அஞ்ச என்று சொல்லி அவள் கையினை தன் தோழிலே கட்டிக்கொண்டு இருவருமாக கவுந்தியடியின் அறவுரையை கேட்டவாறு நடந்து சென்றார்கள் அவ்வாறு அவர்கள் இரவு நேரத்தில் நடந்து செல்வது அவர்களுக்கும் வழிநடை வருத்தத்தை தரவில்லை மாதவியினிடத்திலே கோவலன் பிரிந்த காலத்தில் அவன் வலிய பிரிந்தானே தவிர உண்மையிலேயே அவன் மாதவியை வெறுத்து பிரிந்தான் என்று கொள்வதற்கில்லை இங்கே கவுந்தியடிகளும் கண்ணகியும் கோவலனும் மதுரையின் புரஞ்சேரி பகுதிக்கு வந்து சேர்ந்தார்கள் அப்போது காட்டுக்கோடிகள் காலை வந்துவிட்டது என்பதை கூவி தெரிவித்தன கோவலன் கண்ணகியையும் கவுந்தியடிகளையும் ஒரு நல்ல காப்பிட இருக்க செய்து இவன் காலை கடங்களை முடிப்பதற்காக வெளியே போந்தான் அப்படி அவன் வெடிப்பட்ட பிறகு யாரோ ஒரு அந்தனன் குளிர்கத்தி செடியை பார்த்து கூறுகிறான் நீ என்ன காரணம் நீ சோர்ந்திருக்கிறாயே என்று குறுக்கத்து செடியை பார்த்து கேட்கிறான் பூம்புகாரிலே கோவலன் பிரிந்த காரணத்தினாலே மாதவி துன்புற்றதைப் போல குறுக்கத்து செடியே நீயும் துன்புறுகிறாயோ என்று அவன் கூறிய வார்த்தையை கேட்ட கோவலன் அவனை அழைத்து நீ என்ன கூறினாய் என்று கேட்டான் அப்பொழுத திதிலன் கண்டேன் அந்த கௌசிகன் என்ற அண்ணனன் கோவலனை கண்டுபிடித்து விட்டேன் என்று மகிழ்ச்சியாக சொல்லி அவன் பிரிந்த காலத்தில் காவிரி பூம்பட்டினத்திலே உள்ள மக்கள் எல்லாம் எப்படி வருந்தினார்கள் என்றால் ராமன் அயோத்தியை பிரிந்த காலத்திலே அந்த மக்கள் வருந்ததைப் போல காவிரி பூம்பட்டினத்து மக்கள் கோவலன் பிரிவை ஏற்றுக்கொள்ளாது வருந்தினார்களாம் மிகப்பெரிய வணிகனாக மாசாத்துவான் தன்னுடைய பணியாட்களை எல்லாம் அனுப்பி கோவலன் எங்கிருக்கிறான் என்று தேடி வரச் செய்தான் மாதவியும் கோவலனின் பிரிந்த துக்கத்தால் நோயுற்றாள் அறிந்த கௌசியன் அவளை பார்க்கச் சென்றான் அப்பொழுது மாதவி ஒரு கடிதத்தை கொடுத்து இனி இதை எப்படியாவது கோவலனிடத்தினை சேர்த்து விட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் என்று சொல்லி அவள் கொடுத்த கடிதத்தை கோவலனிடத்திலே கௌசிகன் கொடுத்தான் காணல் வரி முடிந்தவுடன் கோவலன் தனியாய் புறப்பட்டு சென்ற பிறகு மாதவி வருந்தி ஒரு கடிதம் வயந்த மாலை மூலம் அனுப்புகிறாள் ஆனால் கோவலன் அந்த கடிதத்தை வாங்க மறுத்து அவளை மாயப்பொய் பலகூட்டும் மாயத்தாள் என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிடுகிறான் ஆனால் இப்பொழுது கடிதத்தை அவன் வாங்கிக் கொள்ளுகிறான் அந்த கடிதத்தை அவன் சிறிது பார்த்து கொண்டிருக்கிறான் ஏன் தெரியுமா மாதவியோடு அவன் இருந்த காலத்திலே உடன உடன் உரை காலத்து உரைத்த நெய்வாசம் குறுநெறி கூந்தல் மண்போறி உணர்த்தி காட்டியது ஆதலின் கைவிடல் ஈயான் மாதவி அனுப்பிய அந்த கடிதத்தை மூடி ஒரு இலச்சனை இட்டாள் அந்த இலச்சனையில் தன்னுடைய கூந்தலின் கூந்தலை வைத்து அந்த இலச்சனையை மூடுகிறாள் அந்த கூந்தலின் மனம் அவனும் அவளும் ஒன்றாக இருந்த காலத்திலே அவன் நுகர்ந்த அந்த மனம் அந்த பொரியிலே இருந்ததால் அந்த கடிதத்தை உடைத்தால் பொறி கீழே விழுந்துவிட்டால் மனம் போய்விடுமே என்று அவனோ அவளோடு வாழ்ந்த காலத்தின் அந்த அருமையை அந்த சுவையை நினைத்து அவனாலே அந்த கடிதத்தை திறக்க நேரமாயிட்டான் கைவிடல் ஈயான் என்று சொல்கிறார் இளங்கோவடிகள் கடிதத்தை ஒருவாராக திறக்கிறான் கடிதத்தில் என்ன இருக்கிறது அவள் எழுதியிருக்கிறாள் மாதவி அடிகள் முன்னர் யான் அடி விழுந்தேன் வடியா கிளவி மனக்குழல் வேண்டும் குறவர் பணியும் குலப்பிரப்பாட்டியோடு இறைவழை கழிதற்கு என் விழைப்பு அறியாது கையறு நெஞ்சம் கடிதல் வேண்டும் பொய்தீர் காட்சி புறையோய் போற்றி என்று எழுதியிருக்கிறாள் அந்த கடிதத்தில் உள்ள செய்தி என்ன தெரியுமா அடிகள் முன்னர் யான் அடி வீழ்ந்தேன் நான் உங்களை வணங்குகின்றேன் வடியாக்கிழவே மனக்குவழல் வேண்டும் நான் எழுதியிருக்கிற அந்த கடிதம் அவ்வளவு சரியாக எழுதப்பட்ட கடிதம் அல்ல இருந்தாலும் நீங்கள் என்னுடைய புன்மொடிகளை பொறுத்து கேட்டர் விழல் வேண்டும் இப்பொழுது நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் குரவர் பணி அன்றியும் குலப்பிரப்பாட்டியோடு மதுரைக்கு கழிந்தது நீங்கள் இந்த காலத்திலே உங்கள் பெற்று வயதான பெற்றோருக்கு தொண்டு செய்திருக்க வேண்டுமே தவிர அதை விட்டு உங்களுடைய உயர்வொடி பிறந்த மனைவியாகிய கண்ணகியோடு ஒருவரும் அறியாத நிலையிலே நீங்கள் மதுரைக்கு போவதற்கு நான் என்ன பிழை செய்தேன் என்று என் உள்ளம் வருந்துகிறது என்று அவள்ன்னுடைய உள்ளத்தை அங்கே திறந்து காட்டுகிறாள் ஆக இது என் பிழைப்பாக இருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் மேம்பட்டு அறிவுடையவர்கள் இது என்னுடைய தாழ்மையான கருத்து என்று அவள் எழுதியிருந்தாள் அப்போது கோவலன் உண்மையாக தன் உள்ளத்தை வெளிப்படுத்துகிறான் மாதவி தீதிரள் தந்திதன தளர்ச்சி நீங்கி என்று சொல்கிறார் மாதவி ஒரு குற்றமும் செய்யவில்லை செய்த குற்றமெல்லாம் என்னுடையது மாதவி மிக நல்லவள் என்ற குறிப்பை மாதவி சீதிரள் தந்திதன தளர்ச்சி நீங்கி இது எல்லாம் நான் செய்த தவறுதான் என்று சொல்லி அந்த கடிதத்தை என்னுடைய பெற்றோரிடத்திலே கொண்டு போய் கொடுத்து விடுங்கள் என்று மா கோவலன் கௌசிகனிடத்திலே கூறுகிறான் எற்பயந்தோர்க்கு இம்மண்ணுடை முடங்கள் பொற்புடைத்தாக பொருளுரை பொருந்தியது மாசில் புறவர் மலரடி சொலுதேன் கோசிகமானி காட்டு என கொடுத்து நீங்கள் இங்கே நன்றாக சிந்திக்க வேண்டும் ஒரு பரத்தை மாதவி கோவலனுக்கு எழுதிய அந்த கடிதத்தை கோவலன் அது தன் பெற்றோருக்கு பொருந்துகிற வகையில் அவ்வளவு மேம்பாடு உடையதாக பெருமையுடையதாக பொருளுடையதாக இருக்கிறது என்று அதனை தன் பெற்றோரிடத்திலே கொடுத்து விடுமாறு கௌசிகரிடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறான் அப்படி கேட்டுக்கொள்கிற தன்மையினாலே நாம் மாதவியின் பெருமையை இங்கு நன்கு உணர முடிகிறது கோவலன் மாதவியின் மேல் எந்த வருத்தமும் கொள்ளவில்லை என்பது நன்கு தெளிவாகின்றது இந்த இதனுடைய அடுத்த தொடரை கோவலன் எப்படி ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ம அல்லது கவுந்தியடி இடத்திலேயோ இந்த கடிதத்தை பற்றி அவன் பேசவில்லை பொதுவாகவே கோவலன் தன்னை பற்றிய கருத்துக்களை பிறரிடத்திலே பகிர்ந்து தன்மை இந்த காப்பியம் முழுவதிலுமே காணப்பெறவில்லை முதலில் அனுப்பிய கடிதத்திற்கும் இரண்டாவது கடிதத்திற்கும் உள்ள வேறுபாட்டினை நாம் பார்க்க வேண்டும் மாதவி அனுப்பிய முதலாவது கடிதத்தில் இளவேனிற்கானத்தில் காமனுடைய கொடுமை தாங்க முடியவில்லை உடனே வருக என்று தாழை மடலிலே கடிதம் எழுதி வசந்தமாலைய நிறத்திலே கொடுத்து கோவலன் எப்படியும் மாதவியை பார்க்க கூடாது என்று முடிவு செய்த காரணத்தால் வசந்த மாலை நிறத்தில் இருந்த கடிதத்தை வாங்க மறுத்து மாயப்பை பழகூட்டும் மாயத்தாள் என்று சொல்லி திருப்பே அனுப்பிவிடுகிறான் இப்போது இரண்டாவது கடிதத்தை கௌசிகன் என்ற அந்த நிறத்திலே மாதவி கொடுத்து அனுப்பியிருக்கிறாள் அந்த கடிதத்தை கோவலன் பெற்றுக்கொண்டு அதிலே உள்ள செய்தியை படித்து பார்த்து அந்த கடிதத்தை தன் பெற்றோருக்கு அனுப்புமாறு கொடுக்குமாறு வேண்டிக் கொள்ளுகிறான் இங்கே நாம் இந்த ரெண்டு கடிதத்தையும் நினைத்து பார்க்க வேண்டும் முதல் கடிதம் காதல் மேம்பட்டு எழுதப்பட்ட கடிதம் அதை கோவலன் வாங்க மறுத்து திருப்பி அனுப்புகிறான் இரண்டாவது கடிதத்தை வாங்கியதோடு அவளோடு தான் வாழ்ந்த காலத்தின் இன்பத்தை கூட நினைத்து பார்த்து அந்த கடிதத்தை படித்து பார்த்து அப்பொழுது சொல்லுகிறான் மாதவி தீதுகள் தன் தீதுதான் எல்லாம் என்று தன் குறையாகவே சொல்லுகிறான் மாதவி அந்த கடிதத்திலே சொல்லியிருக்கிற செய்தி அடிகள் முன்னர் யான் அடி விழுந்தேன் வடியாக்கிழவி மனக்கொழல் வேண்டும் குரவர்மணி அன்றையும் குலப்பிர பாட்டியோடு இரவிடை மதுரைக்கு கழிதற்கு என் பிழைப்பு அறியாது நான் வருந்துகிறேனே என்று சொல்லுகிறாள் ஒரு பெரிய நிலையில குடும்பப்பெண் பேசுகிற அந்த சொற்களையே எவ்வளோ உயர்ந்த பண்பு பாருங்கள் ஒரு பறத்தை என்ன சொல்கிறாள் இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு பணிவிடை செய்ய விட்டுவிட்டு இரவு நேரத்திலே உங்கள் மனைவியை அழைத்து மதுரைக்கு போக வேண்டிய வேலை என்ன என்று அவள் வருத்தப்படுகிறாள் அதாவது அவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு ஒரு குடும்பத் தலைவி பேசக்கூடிய முறையிலே கண்ணகி பேச வேண்டிய பேச்சை மாதவி தன் இரண்டாவது கடிதத்திலே கோவலனுக்கு அறிவுறுத்த அறிவுறுத்தி இருக்கின்ற இந்த பண்பு மாதவியின் பெருமையை மாதவியின் குடும்ப நம்பிக்கையை கோவலனின் பெருமையை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு தெளிவாக்குகின்றது கோவலன் அந்த கடிதத்தை கௌசிகனிடத்திலே கொடுத்த பிறகு திரும்ப கவுந்தியடிகளும் கண்ணகியும் இருக்க இடத்திற்கு வந்து அவர்களை அழைத்து கொண்டு மதுரைக்கு புறப்படுகின்றான் வழியில் பாடர்கள் கூடி பாடிக்கொண்டிருக்க அந்த நிகழ்ச்சியில் கோவலனும் கலந்து கொண்டு அவர்களோடு பாடலை பாடி அந்த பாடல் முடிந்த பிறகு அவர்களிடத்திலே மதுரைக்கு செல்லுகிற வழி இதுதானே மதுரை இன்னும் தொலைவில் இருக்கிறதா என்று கேட்கிறான் அப்பொழுது அந்த பாடர்கள் அந்த மதுரையினுடைய சிறப்பை மதுரை பக்கத்திலே இருக்கிறது என்பதை மிக நுணுக்கமாக சொல்லுகிறார்கள் மதுரையிலே அப்பம் சுட்டு வணிகர்கள் அவருடைய அந்த அட்டில் புகை அங்கே மக்கள் எழுப்புகின்ற ஆரவாரம் கோட்டையிலே கேட்கின்ற ஒலிகள் இவைகளெல்லாம் கலந்து இத்தோடு பொறியியல் பொதுதிலே வருகின்ற தமிழ் தண்டல் போல மதுரையிலும் தமிழ் புறவர்களுடைய அந்த ஒலியும் சேர்ந்து இப்போது கேட்கவில்லையா என்று சொல்லுகிறார்கள் இந்த புகழப்படுகிற இந்த மதுரை இக்கினி சென்று சேர்ந்து மகிழ்வாயாக என்று அவனை வாழ்த்துகிறார்கள் கண்ணகியும் கோவலனும் கவுந்தியடிகளும் அந்த இரவு நேரத்தை நடப்பதற்கு பயன்படுத்தி வைகரை போதில் மதுரையின் புறஞ்ச் வந்து அடைந்தார்கள் அங்கே பல்வேறு வகையான உர ஒலிகள் கேட்டன காலைய முரசம் அரண்மனையிலிருந்து கேட்டது நான்மறை அந்தனர் வேத ஒலி கேட்டது அது மட்டுமல்லாமல் ஊர் மக்களின் ஆர்ப்பு ஒலி எதிர்கொள்ள அவர்கள் வைகை ஆற்றின் கரையை அடைந்தனர் வைகை ஆறு எப்படி ஓடுகிறது என்று கவிஞர் சொல்லுகிறார் வைகையிலே தண்ணீரே தெரியவில்லை நிறைய பூக்கள் அதன் மேல் பட்டு பூவால் பூவாடை போல அந்த ஆறு ஓடுகிறது என்கிறார் அது ஏன் தெரியுமா கண்ணைக்கு வரப்போ வரப்போகிற துன்பத்தை நுங்குட்டி அறிந்த காரணத்தினாலே வையை தன் கண்ணீரை பூக்களை கொண்டு மறைத்தன என்று வையை ஆறு அல்ல அது பூம்புற ஆறு என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல அங்கே உள்ள செடிகளெல்லாம் கூட காற்றிலே அசைவது அதன் மேல் பட்டிருக்கின்ற மழைத் தொளியானது கீழே விடுகிறது அது செடிகள் கூட கண்ணகிக்கு வரக்கூடிய துன்பத்தை நினைத்து நடுங்கின என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல மதுரையிலே உள்ள பாண்டியனுடைய கோட்டை கொடியானது அந்த காற்றிலே அசைகிறது அது சொல்லுகிறதாம் கோவலனையும் கண்ணகியையும் கவுந்தி அடிகளையும் வராதீர்கள் வராதீர்கள் என்று சொல்வது போல கோட்டையின் மதிர்கொடிகள் வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட என்று கவிஞர் தற்கொறிப்பு ஏற்ற அணியிலே அதனை நீங்கள் வந்து விடாதீர்கள் துன்பம் வரப்போகிறது நீங்கள் வராதீர்கள் என்று சொல்வது போல கொடிகள் அசைந்தன என்கிறார் அந்த மூவரும் அங்கே உள்ள பெரிய மதக்கலங்களிலே செல்லாமல் அதாவது குதிரை முகமுடைய யானை முகமுடைய சிங்க முகமுடைய பெரிய மரக்கலங்களிலே செல்லாமல் அங்கே இருக்கின்ற கட்டு மரத்திலே மூவரும் ஏறி அந்த தென்கரையை பையனின் தென்கரையை அடைந்தார்கள் அந்த தென்கரையிலே உள்ள முனிவர்கள் தங்கக்கூடிய அந்த புரஞ்சேரியிலே உள்ள ஒரு மடத்தை அவர்கள் போய் சேர்ந்தார்கள் அந்த புரஞ்சேரியிலே இருக்கின்ற அந்த இடம் அறத்தை விரும்பும் சான்றோர் அன்றி பிறர் செல்வதற்கு அங்கே உரிமை இல்லை அப்படிப்பட்ட இடத்தில் கூட கண்ணிகை நினைத்து கவுந்தியடிகள் அவர்களையும் சேர்த்து அந்த மடத்திலே போய் முனிவர்கள் தங்குகின்ற அந்த மடத்தில் அவர்களை தங்க வைத்து அன்றே பொழுதை அவர்கள் கழித்தார்கள் இது நாம் புரஞ்சேர் இருத்த காதை இத்துடன் நிறைவு பெறுகிறது இதுவரையிலும் கோவலன் தான் ஏன் கண்ணிகை அழைத்துக்கொண்டு மதுரைக்கு வந்தேன் என்றும் சொல்லவில்லை தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு செயலை கூட ஒரு நிகழ்ச்சியை கூட கவுந்த கோவலன் கூறவில்லை அதற்கு என்ன காரணம் ஒரே ஒரு காரணம்தான் அவன் குன்றா கொள்கை கோவலன் தான் பிறந்த மாசாத்துவான் குடிக்கு எந்த கெட்ட பெயரும் வந்துவிடக்கூடாது என்பதால் தன்னை பற்றியோ தன் குடும்பத்தை பற்றியோ தன் வாழ்க்கையை பற்றியோ எவரிடத்திலுமே அவன் பேசவில்லை அதுபோலவே கவுந்தி அழிவிடத்திலும் அவன் கூறவில்லை கவுந்தியை முதலாக சந்திக்கின்ற போதே அவர் இவ்வளவு துயரத்து வந்திருக்கின்ற பெருங்குடும்பத்தைச் சேர்ந்த மக்கள் நீங்கள் உங்கள் துன்பம் என்ன என்று கேட்கின்ற போது அவன் ஒரே ஒரு சொல்லாக அது உரையாற்றில்லை அது அங்கே பேசுவதற்குரிய செய்தி இல்லை என்று கூறிவிடுகிறான் இப்பொழுது அவன் மாதவியின் கடிதத்தை படித்த பிறகு பெரிதும் மனம் மாறிவிட்டான் இப்பொழுது இடத்திலே சொல்லுகிறான் நெறியின் நீங்கியோர் நீர்மையன் ஆகி நறுமலர் மேனி நடுங்கு துயர் எய்த இந்த கொடிய வழியிலே கண்ணகி அழைத்து கொண்டு நான் வந்தது எவ்வளவு பெரிய துன்பமாக இருக்கிறது தபீர் நான் இந்த துன்பத்தின் நிலையிலிருந்து விடுபட மதுரைக்குள்ளே சென்று என்னுடைய உறவினர்களை பார்த்து வரும் வரையிலும் கண்ணகி உங்கள் பாதுகாப்பிலே இருக்க வேண்டும் என்று சொல்வதோடு உங்களுக்கு அதனால் உண்டா என்று கேட்கின்றான் இங்கே கோவலன் தன்னிலை விளக்கமாக தான் செய்த தவறுகளை குறிப்பாக சொல்லுகிறானே தவிர அதனை விரித்து சொல்லவில்லை என்றாலும் கவுந்தேடிகள் அவனுக்கு ஆறுதல் மொழியினை கூறுகிறார் என்ன சொல்லுகிறார் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோருமே வினைய வந்து அவர்களை தாக்குகிற போது அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது இருப்பதில்லை இதை இந்த மக்கள் அறியாது அவர்கள் தவறுகளை செய்கிறார்கள் இந்த துன்பம் ஊட்டும் பொழுது நாம் செய்த தீவினைதானே என்று பெரிதும் கலங்குவர் மகளிரை விட்டு பிரிதல் காரணமாக வரும் துன்பமும் அவரோடு கூடுதலால் ஏற்படுகிற துன்பமும் ஒரு மனிதனுக்கு ஏற்படுவது இயற்கைதான் இவ்வாறு பெண்டிலும் உணவுமே இன்பம் தரும் பொருட்கள் எனக் கருதி வாழ்பவர்கள் முடிவில் அளவற்ற துன்பத்தை தான் அடைவர் இதனால் தான் அறிவோர் காமத்தை கொள்வதில்லை துறவிகள் அதனை முற்றிலும் நீக்கினார்கள் இது தொன்று தொட்டு நிகழ்ந்து வரும் பழமையான செய்தியாகும் தன் தந்தை தசரதன் ஏவதால் தன் மனைவியோடு காடு சென்ற இராமன் சீதையை பிரிந்து கடும் துயரமுட்டு வருந்தினான் வேதமுதல்வனாகிய அவன் திருமாலின் அவதாரம் என்பதை நீ அறிவாயல்லவா இப்பெருங்கதை யாவரும் அறிந்த ஒன்று என்றோ அது மட்டுமல்ல நிடுத நாட்டு மன்னனாகிய நலன் புட்கரன் என்பவனோடு சூதாடி நாட்டையும் அரசையும் இழந்து தன் மனைவி தமயந்தியோடு காட்டுக்கு சென்று அங்கே தமயந்தி பிரிந்து விடுகிறான் காரணம் அவன் முன் செய்த என்றோ நீ ராமன் நலன் ஆகியோரை போல காட்டிலே கண்ணகி கூட்டி வந்தாலும் நீ அவளை பிரியாமல் அவளோடு இருக்கிறாய் என்பதனாலே நீ இனிய வாழ்க்கையை தான் பெற்றிருக்கிறாய் எனவே எதற்கு அகவும் சிறிதும் வருந்தாது மதுரைக்குள் சென்று அங்கு தங்குவதற்கேற்ற தக்கோதோரிடத்தினை அறிந்து கொண்டு மீண்டும் இங்கு வருவாயாக என்று அவனை வழி அனுப்புகிறார் கோவலன் மதுரைக்குள்ளே செல்கிறான் செல்லுகிற வழி ஒரு சுருங்கை வழி அந்த வழியில் செல்லுகிற அவனை அங்கிருக்கின்ற காவலர்கள் யவனர்கள் அவனை குறையாக கருதாமல் அவன் வடிப்போக்கன் என்று அவனை உள்ளே போவதற்கு அனுமதித்தார்கள் அப்படி அவன் சென்று அந்த மதுரையை பார்க்கின்ற அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால் இந்திரனுடைய உலகம் போல அந்த மதுரை இருந்தது என்று ஆயிரங்கண்ணோன் அருங்கலச்சப்பு வாய்திறந்தன்ன மதிரை இருந்தது என்று இளங்கோவடிகள் கூறுகிறார் பார்ப்பது பரத்தையர் நுழைந்தவுடன் பரத்தையர் வாடும் இருப்பதற்கு காரணம் ஊருக்கு வெளியேதான் பரத்தையர்கள் இருந்தார்கள் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது அவர்கள் பொதுமகளில் தாம் விரும்புகின்ற செல்வத்தோடு அழக அழுக மிக்கவராகிய காமுகரோடு கூடி வற்றாத வைய ஆற்றின் கரையில் உள்ள உயர்ந்த பள்ளி ஓடத்திலும் தோணியிலும் ஏறி செல்கின்றனர் நண்பர்களில் அண்டிப்பொழுதில் இந்த கடிகளிமில் காலத்துக்கு ஏற்றவாறு கார்காலத்திற்கேற்றவாறு குதிர்காலத்துக்கு ஏற்றவாறு முன்பணிக் காலத்துக்கு ஏற்றவாறு பின்பணி காலத்துக்கு ஏற்றவாறு இளவேநீர் காலத்துக்கு ஏற்றவாறு வேநீர் காலத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் பதியிலார் பொழுதுபோக்கை விரும்பக்கூடியவர்கள் செல்வர்கள் அவர்களோடு கூடி மகளிர் காட்சியினை பார்த்து கொண்டே கோவலன் போகிறான் என்று சொல்கிறார் பரத்தையர் தெருவை பார்த்துக்கொண்டு போகின்ற கோவலன் எந்த பறத்தை வீட்டிற்குள்ளும் நுழையவில்லை என்பதை நான் இங்கு வேண்டும் அவன் நுழைந்த வீடு மாதவி மணமனை என்று சொல்லுவார் மாதவி பரத்தை தான் பரத்தை வீட்டிலே பிறந்தவள்தான் என்றாலும் கோவலன் ஆயிரத்தி எட்டு கொடுத்து மாதவி ஆகிய வீட்டுக்கு போனான் என்று சொல்லவில்லை மாதவி மணமனை என்றே சொல்லுகிறார் இளங்கோவடிகள் எனவே ஒரு வகையில் பார்த்தால் மாதவி கோவனனுடைய மனைவியாகத்தான் கடைசி வரையிலும் வாழ்ந்திருக்கிறாள் ஆகவே அவன் இந்த பறத்தேர் தெருக்களை எல்லாம் வெறும் கண்ணாலை பார்த்து சென்றானே அவனுக்கு அதற்குள்ளே நுடைய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றவில்லை என்பதை நாம் இங்கு சிந்திக்க வேண்டும் இந்த பரத்தேர்கள் பல்வேறு வகையான அணிமணிகளை அணிந்து கொண்டு அந்த தெருக்களில் வளம் வருவதையும் அவன் பார்கின்றான்னாலும் அவனுக்கு கணிகேயர் பால் எந்த ஏற்படவில்லை என்பது இங்கு குறிக்கத்தக்கது இந்த கணிகைகள் அறுபத்தி கலைகளையும் கற்று துறை போகியவராய் விளங்கினர் இத்தகைய சிறப்புடைய இந்த கணிகையர் இருவரும் வீதிகளில் இருந்தனர் என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் கணிகையர் வீதியை கடந்து அடுத்த வீதி அங்காடி வீதி அங்காடி வீதி என்றால் பொருள்கள் விற்கின்ற வீதி அந்த பொருள்களையெல்லாம் அங்கே பரப்பி பலரும் பார்த்து வாங்கத்தக்க பொருட்களாக அதாவது இடுப்பிலே அணுகிற கச்சை வளைத்தடிகள் வெஞ்சாமரைகள் கேடையங்கு காட்டின் உருவம் பொருத்த கேடையங்கு குத்துக்கோள்கள் செம்பு வெண்கலம் ஆகியவற்றால் செய்த பொருட்கள் என்று பல பொருட்களோடு நல்ல மாலைகள் கடைந்த பொருட்கள் நறுமண புகை பொருட்கள் பல்வகை சான்றுகள் பூமாலைகள் இவைகளோடு ஒன்றோடு ஒன்று கலந்து பலரும் பார்த்து காண விரும்பும் வாங்க விரும்பும் செல்வத்தை உடையதாக அங்காடி வீதிகள் விளங்கின என்று அங்காடி வீதியை பார்த்த கோவலன் பிரமித்து அடுத்து ரத்தின கடைக்கு செல்கிறான் சிலப்பதிகாரத்தில் மதுரை மாநகரம் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் எப்படி இருந்தது என்பதை அடிகள் கோவலன் மதிரி பார்க்க வருவதை வைத்து நமக்கு சொல்லுகிறார் இந்த இலக்கியம் வெறும் கதை சொல்வதற்காக எழுதப்பெற்ற இலக்கியம் இல்லை கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தமிழகம் எப்படி இருந்தது மதுரை எப்படி இருந்தது என்று பார்ப்பது நம்முடைய பணியாக இருக்கிறது இன்றும் கூட அதே முறையில் தான் மதுரை இருக்கிறது என்று எண்ணி பார்க்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது கோவலன் மதுரையை பார்த்த அந்த காட்சிகள் இன்று வெவ்வேறு பெயர்களிலே அந்த வீதிகளும் அந்த கடைகளும் விளங்கினாலும் அவையெல்லாம் சிலப்பதிகார காலத்தில் இருந்தது போலவே இருப்பது நமக்கு வியப்பாக இருக்கிறது இன்று நீங்கள் பார்க்கலாம் அங்கே வெங்களக்கடை தெரு என்று ஒரு தெரு இருக்கிறது அங்கே நகைக்கடை தெரு இருக்கிறது அங்கே வணிககள் கடை இருக்கிறது என்று பல்வேறு வகையான கடைகள் மொத்தமாக ஒரு வீதியில் முழுவதும் இருப்பதை இப்போதும் பார்க்கிறோம் இதே போலத்தான் கோவலன் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் மதுரையை பார்த்தபோதும் இருந்தது என்பதை நினைக்கும் போது மதுரை அன்றிருந்த மதுரையினுடைய ஒரு மறுபதிப்பாகவே விளங்குகிறது என்பதை நாம் அறிய வேண்டும் நேற்று அவன் பல்வேறு வகையான பொருள் விளங்குகின்ற கடைத்தறிவை சென்று பார்த்தான் இன்று அவன் இரத்தன கடைத்தறிவுக்குச் செல்கிறான் அவனுடைய அடிப்படை நோக்கம் தங்கள் உறவினர்களைக் கண்டு கண்ணையை அழைத்து கொண்டு போவதற்கு நான் மதுரை செல்கிறேன் என்றுதான் சொல்லி வந்தானே தவிர அவன் உறவினர்களையோ வணிகர்களையோ பார்க்கவில்லை உங்களுக்கெல்லாம் காரணம் தெரியும் அவன் எப்போதுமே குன்றா கொள்கை கோவலன் தன்னுடைய பெற்றோரை பற்றியோ கண்ணியை பற்றியோ தான் மாதவி இடத்திலே பொருளை பற்றியோ மதுரையிலே சிலம்பை பொருள்கேட வந்ததை பற்றியோ யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்ற குறிக்கோளுடன் இருப்பவன் அல்லவா மகிழ்ச்சியாக மனத்திலேயே எண்ணுகிறான் இங்கே இப்போது ரத்தின கடை தெருவுக்கு வருகிறான் ரத்தின கடை தெரு என்பது அங்கே வைரம் இரத்தினங்கள் மாணிக்க கற்கள் இவைகளெல்லாம் விற்கின்ற இடம் அந்த ரத்தின கடை தெருவில் என்னென்ன பொருட்கள் என்று சொல்வதை இளங்கோவடிகள் மிக அழகாக சொல்கிறார் வைரம் எப்படி வாங்க வேண்டும் வைரத்திலே பன்னிரண்டு வகையான குற்றங்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் களைந்து நல்ல வைரமாக வாங்க வேண்டும் அதிலே சிறப்பாக நாலு வகை குற்றம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்கிறார் காக பாதம் களங்கம் விந்து ஏகை ஆகிய இந்த நான்கு புத்தங்களும் இல்லாத ஒரு வைரத்தை வாங்க வேண்டும் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் நான்கு நிறமுடையவைய இருக்க வேண்டும் அதிலே புள்ளி இருக்கக்கூடாது கருப்பு இருக்கக்கூடாது என்று சொல்கிறார் அடுத்த மரகதம் மரகதத்திலே நான்கு குற்றங்கள் இருக்கின்றன அந்த நான்கு குற்றங்களும் ரேகை இருள் கீற்று குற்றம் இவை நான்கும் குற்றங்கள் இது இல்லாமல் பசுமை ஒளிபொருந்தியதாக இருக்க வேண்டும் மரகதம் என்று சொல்லுகிறார் அப்புறம் பதுமம் நீளம் மாணிக்கம் இந்த மூன்றும் நான்கு வகையான குற்றங்களை நீங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் வைடூரியம் என்பது சூரிய ஒளி போல் தேன் துளி போல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அது வந்து இருக்கும் என்று சொல்லுகிறார் அதே போல முத்து என்பது ஆணிமுத்து சற்றே முத்து மண்ணேறு கல்லேறு நீர்நிலை குற்றங்கள் இல்லாததாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பவளத்திலே நடுவில் துளை இருக்க கூடாது திருகாக இருக்கக்கூடாது சிறந்த கொடி உள்ள முட்டாக பவளமாக சிறந்த கொடி பவளமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் கோவலன் மதுரையை சுற்றி பார்ப்பதை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம் இன்றைய மதுரையே அந்த காலத்திலும் இந்த தெருக்கடின் அமைப்பு கடைகளின் அமைப்பு அதே போல காணப்படுவது வியப்பாக இருக்கிறது கோவலன் அந்த கடை தெருவில் தங்கம் விற்கின்ற ஒரு பகுதிக்கு செல்கிறான் அது பொன் கடை தெருவு என்று சொல்லப்படுகிறது அதிலே சாதரூபம் கிளிச்சிறை ஆடகம் சாம்பூதம் என்று நான்கு வகையான பொன் நகைகள் விற்கப்படுகின்ற அந்த கடைகளில் அந்த குறிப்பிட்ட நகை விற்கிறது என்பதற்கு கொடிகள் கட்டி இருந்தார்கள் என்று சொல்லுகிறார் இன்ன பொருள் இன்ன இடத்தில் உள்ளது என்று அறிவிக்கும்படியான கொடிகள் கட்டப்பெற்று இன்று எப்படி விளம்பர பலகைகள் இருக்கிறதோ அதுபோல அந்த காலத்தில் கொடிகள் கட்டி இந்த பொருள் இந்த இடத்திலே இருக்கிறது என்பதை கொடிகளை பார்த்து வாங்கினார்கள் என்று தெரிகிறது கோவலன் மதுரையிலே உள்ள அழகினை பார்த்து மகிங்கி மயங்கி கொண்டிருக்கிறான் அங்கே அறுவை வீதி என்று ஒரு தெரு இருக்கிறது அறுவை என்றால் அறுக்கப்படுகின்ற அதாவது வெட்டப்படுகின்ற அதாவது ஆடைகள் தெருவுக்கு பேர் அறுவை வீதி என்று சொல்லப்படுகிறது அந்த வீதியிலே நுண்ணிய பருத்தி நூலினாலும் எலிமயிலினாலும் பட்டு நூலினாலும் மிகவும் நுணுக்கமாக நெய்ய பெற்ற ஆடைகள் அங்கே ஒவ்வொரு வகையிலும் பல நூறு அடுக்குகளாக அடுக்கி அந்த ஆடையின் நறுமணம் அங்கு அந்த வீதி முழுவதும் இருந்தது என்று சொல்லுகிறார் அதற்கு அடுத்த அற்போல் கூல வீதி என்றொரு தெரிவை சொல்லுகிறார் கூல வீதியிலே நிறுக்கும் துலாக்கோலை உடையவர்களும் முகத்தல் அளவையிடுகிற மரக்கால் கொண்டவர்களும் அங்கே இரவுகள் பாராது இங்கும் அங்குமாக தெரிந்து கொண்டிருந்தனாம் அங்கே இன்ன தானியம் இன்ன காலத்தில் கிடைக்கும் என்றில்லாமல் எக்காலத்திலும் எல்லா தானியங்களும் பொதிகளோடு என்று சொல்லுகிறார் எனவே மதுரை எல்லா பொருள்களையும் வாங்கத்தக்க மிகச்சிறந்த வணிக நகரமாக இருந்தது என்பதை நாம் அறிய முடிகிறது இப்படி பல்வேறு தெருக்களையும் சதுக்கங்களையும் வீதிகளையும் மன்றங்களையும் பார்த்து மகிழ்ந்து கோவலன் தன்னுடைய இருக்கைக்கு திரும்புகிறான் அப்படி திரும்புகிற வழி எப்படி இருக்கிறது என்றால் கதிரவன் புக முடியாத அளவு நெருக்கமான மரங்கள் நிறைந்த சோலை வழியாக அவன் புரஞ்சேரிக்கு திரும்புகிறான் என்று இளங்கோவடிகள் கோவலன் மதுரையை கண்டு மகிழ்ந்த காட்சியை நமக்கு கூறுகின்றார் கோவலனுடைய அடிப்படை நோக்கம் உறந்தினர்களை பார்க்க வேண்டும் பார்த்து தன் மனைவி கண்ணகியை கூட்டி செல்ல என்ற நோக்கத்திற்காக புறப்பட்டவன் அந்த நோக்கத்தை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டு மதுரையினுடைய அழகை பார்த்து மதுரையினுடைய சிறப்பை பார்த்து திரும்பி அவன் குரஞ்சேரிக்கு வருகிறான் நமக்கு ஒன்று ஒன்றாக நினைவுலே வைத்துக் கொள்ள வேண்டும் கோவலன் எவ்வளவு மன துணிவுடையவன் என்பது ஒருபுறத்திலே இருந்தாலும் தன்னுடைய குறைகளை தன்னுடைய வருத்தத்தை தன்னுடைய துன்பத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது என்று அவன் கடைசி வரையிலும் மறைத்து வைத்திருப்பது நமக்கு வியப்பை தருகிறது அந்த இயல்பு அவனுக்கு அவனுடைய இறுதி காலம் வரை இருந்தது என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது கோவலன் ஒரு குன்றா கொள்கை உடையவன் என்றுதான் நமக்கு புலப்படுகிறது சிலப்பதிகாரத்தில் மிக குறிப்பிடத் காதைகள் சில உண்டு நாம் பார்த்த காணல் வரி கோவலன் மாதவியை பிரிகிறான் இரண்டாவதாக பார்க்க வேண்டிய குறிப்பிடத்தகுந்த காதை நாம் பார்க்க இருக்கின்ற அடைக்கல காதை கோவலன் கண்ணகி இருவரையும் கவுந்தியடிகள் மதுரையில் உள்ள மாது இடத்தில் அடைக்கலப்படுத்துகிற செய்தியை இந்த காதை கூறுகிறது என்றாலும் இ இக்காதையில்தான் கோவலனின் உயர்ந்த பண்புகளை நமக்கு அடிகள் எடுத்துச் சொல்லுகிறார் தலைச்சங்கானம் என்ற ஊரில் உள்ள மாடனன் என்பவனால் இந்த கதை கோவலன் பற்றிய கதை சொல்லப்படுகிறது அடிகள் அடுத்த காதை கோவலன் கொலைக்களக்காதை கோவலன் கொலை செய்யப்படுவதற்கு முன்பு அவனை பற்றி படிப்போர் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கோவலனின் சிறப்புகள் இக்காதையில் பேசப்பெறுகின்றன இலக்கிய ஒத்திகளில் ஒன்று கதைத்தலைவன் இறக்கும் முன்பு அவன் புகழை எடுத்துரைப்பது என்பது அதை இக்காலையில் இளங்கோவடிகள் அமைக்கின்றார் பனிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த செய்திகளை எல்லாம் இந்த காலையில் கூறுகிறார் பின்வரக்கூடிய நிகழ்ச்சிகளை முன்பு மறைமுகமாக உரைப்பது என்பது காப்பிய உச்சிகளில் ஒன்று அதையும் இக்காலையில் கோவலன் கண்ட கனவின் வழியாக வெளிப்படுத்துகின்றார் அதே நேரத்தில் முன்பு நடந்தவைகளையும் அதன் தேவை கருதி இங்கு எடுத்துக் கூறுகின்றார் கோவலன் மாதவிக்கு மணிமேகலை பிறந்த செய்தி நமக்கு இதுவரை தெரியாது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் அதை தெரிவிக்கிறார் கோவலன் கருணை மரவனாக செல்லா செல்வனாக இல்லோர் செம்மலாக வாழ்ந்த சிறப்புகளை மாடாளவன் வழி நமக்கு கூறுகின்றார் சிலம்பில் மூன்று கனவுகள் அமைந்துள்ளன ஒன்று கண்ணையை கண்டது அது நாம் பார்த்து விட்டோம் மற்றொன்று கோவலன் காணப்போவது என்று பார்க்க இருக்கிறோம் பின்னொன்று பாண்டிமாதேவி கண்ட கனவு ஆகவே இந்த கனவுகள் பற்றி ஆய்வாளர்கள் கூறும் கருத்தை எல்லாம் கடந்து நிற்கிறது இக்கனவு அடைக்கலம் பற்றிய சிறப்பினை எடுத்து கூறி கவுந்தி அடிகள் மாதிரியிடம் கண்ணிகியை மட்டுமே அடைக்கலப்படுத்தப்படுவதாக சொல்லப்பெறுகிறது இப்போது நாம் காதைக்குள்ளே நுழையலாம் அடைக்கல காதை என்பது கோவலனையும் கண்ணிகியையும் அடைக்கலப்படுத்தப்படுவது என்பது அதில் உள்ள செய்தி இப்போது கோவலன் மதுரைக்கு போய் தன்னுடைய உறவினர்களை பார்த்து வருவதாக சொல்லி சென்றவன் மதுரையினுடைய அழகை பார்த்து பாண்டியனுடைய ஆட்சி சிறப்பை பார்த்து பெருமையாக கவுந்தி அடிகளத்திலே சொல்லுகிறான் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது மாடலமரையவன் அங்கே வந்து சேருகிறான் அவன் தலைச்சிங்கானத்து நான்மரை முற்றிய நாள் மாமரை முற்றிய மாடலமரையன் மாதவ முனிவன் மலைவளத்தை கொண்டு குமரியிலே குமரி முனையிலே நீராடி தமர் முதல் பெயராகி அங்கே தங்குவதற்காக புரஞ்சேரிக்கு வருகிறான் அங்கே வந்த இடத்தில் அவனை பார்த்த கோவலன் மாடலனை சென்று அவன் சேவடியை வணங்குகிறான் அப்போது மாடலம் வரையவன் கோவலனை பார்த்து சொல்லுகிறான் உன்னுடைய பெருமை எவ்வளவு உயர்ந்தது மாந்தளில் மேனி போன்ற மாதவின் குழந்தையை நீ சேர்ந்து வாழ்கிற காலத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறந்தது அதற்கு பெயர் வைப்பதற்காக ஒரு விழா எடுத்தாய் அதில் ஆயிரம் கணிகையர் கூடி அந்த குழந்தைக்கு மணிமேகலை என்று பெயரிட்டார்கள் அந்த விழாவில் நானும் கலந்து கொண்டேன் நீ அந்த பெயர் வைத்ததனுடைய காரணத்தை நான் அறியும் போது நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்கிறான் மாடலமறையவன் கோவலனின் நற்பண்புகளை கூறினான் என்று சொன்னோம் என்ன நற்பண்புகள் என்று இப்போது நாம் அதை பார்க்கிறோம் கோவலன் தன்னுடைய மகளுக்கு மாதவிக்கு பிறந்த மகளுக்கு என்ன பெயர் வைப்பது என்று மாதவி கேட்க கோவலன் கூறுகிறான் தன்னுடைய முன்னோர்கள் வணிகத்தின் பொருட்டு கடலிற் சென்ற காலத்து மரக்கலமானது கவிழ்ந்து அதனை காப்பாற்றிய தெய்வம் மணிமேகலை அந்த பெயரையே அந்த குழந்தைக்கு சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள ஆயிரம் கணிகையர் மணிமேகலை என்று பெயர் கூறி வாழ்த்தினர் என்று கூறுகிறான் மாடலன் அந்த விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அந்த சிறப்பான விழாவை கண்டு கடித்தார்கள் அந்த விழாவில் ஒரு முதியவன் தானம் வாங்குவதற்காக தண்டுக்காலை ஊன்றி கொண்டு கோவலனை நோக்கி வருகிற போது மதம் பிடித்த யானை ஒன்று அங்கு வந்து அந்த கிழவனை தன் துதிக்கையிலே தூக்கியது உடனே கோவலன் விரைந்து சென்று அந்த யானையின் துதுக்கையிலே தான் நுழைந்து அந்த கிழவனை விடுவித்து அதனுடைய தந்தத்தில் ஏறி அதனுடைய மதத்தை அடக்கி கீழே இறங்கிய கருணை மரவன் கோவலன் என்று சொல்லுகிறான் அடுத்த செய்தி நாம் முன்னரே ஒரு முறை பார்த்தோம் ஒரு பார்ப்பன பெண் தன்னுடைய குழந்தையை தொட்டிலே இட்டு அந்த குழந்தைக்கு காவலாக கீரிப்பிள்ளையை வைத்துவிட்டு தண்ணீர் எடுக்கச் சென்றாள் திரும்பி வரும்போது கீரிப்பிள்ளை வீட்டின் வாசலில் ரத்தம் தோய்ந்த வாயோடு நின்று இந்த பார்ப்பனத்தி என்ன நினைத்தால் தன் குழந்தையை அந்த கீரிப்பிள்ளை கொன்று விட்டது என்று கருதி அதன் தலையிலே அந்த தண்ணீர் பானையை போட்டு உடைக்க அது இறந்து போயிற்று உள்ளவை பார்த்தால் குழந்தை தொட்டிலே தூங்கி கொண்டிருந்தது அதற்கு கீழே ஒரு பாம்பு கடிக்கப்பெற்று கீழே இறந்து கிடந்தது ஆகா கீரிப்பிள்ளையே நாம் கொன்று விட்டோமே என்று தன் கணவன் நிறத்தில் கூற அந்த பார்த்தனன் இனி உன்னோடு நான் வாழ்ந்து வாழ முடியாது ஏனென்றால் நீ ஓர் உயிரை கொன்று விட்டாய் ஆகவே நான் காட்டிற்கு போகிறேன் என்று சொல்லி ஒரு படமொழி வாசகம் செய்த ஏட்டை கொடுத்து பெரும் பொ நான் இந்த பாவத்தை தீர்த்து கொள்ள முடியும் என்று சொல்லி போய்விடுகிறான் அவளோ இந்த வடமுடி வாசகம் செய்து எடுத்து ஏட்டி எடுத்துக்கொண்டு வீடு வீடாக ஏறி இறங்குகிறாள் ஒருவரும் பொருள் கொடுப்பாரில்லை கோவலன் அவளை அழைத்து அந்த ஏட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்டு தெரிந்து நிறைய பொருள் அந்த அண்ணன் அந்த அந்தணனை திரும்ப அவளோடு சேர்த்து வாழ்வதற்கு வழி என்பது அவனுடைய இந்த கருணை உள்ளத்தை என் நமக்கு புலப்படுத்துகிறது மூன்றாவதாக ஒரு ஆண்மகன் தன்னுடைய தவறு காரணமாக பொய்ச்சாட்சி கூற கூறிய காரணத்தால் அந்த ஊரிலே உள்ள சதுக்க பொய்ச்சாட்சி கூறக்கூடியவர்களை இழுத்து வந்து நாற்றந்தே அடித்து கொண்டு திண்டுவிடும் இழுத்து கொண்டு வந்து அடித்து தின்னப்போகிற போது அவனுடைய தாய் இவன் எனக்கு ஒரே மகன் இவனை விட்டுவிடு என்று கெஞ்சுகிறது ஆனால் அந்த சதுக்க சம்மதிக்கவில்லை அதை பார்த்த கோவலன் தான் ஓடி சென்று அந்த பூதத்திடம் என்னை ஏற்றுக்கொண்டு நான் அவனுக்காக வருகிறேன் நீ அவனை விட்டுவிடு என்று கேட்க அந்த சதுக்க பூதம் சொல்லுகிறது நரகன் உயிருக்கு நல்லுயிர் கொண்டு பரகதி இழக்கும் பண்பு இங்கு இல்லை நல்லவனுக்கு நல்லவன் ஒருவனுடைய உயிரை நான் எடுத்து கொள்ள முடியாது என்று சொல்லி அவனை அடித்து கொண்டு விடுகிறது பிறகு கோவலன் அந்த தாய்க்கு வேண்டிய பொரு கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றி அந்த குடும்பத்திற்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்தான் என்று மாடலமரையவன் சொல்லுகிறான் இவ்வாறு நீ ஏழை பங்காளனாகவும் இருந்திருக்கிறாய் பொருள் வாரி வழங்கி இருக்கிறாய் இம்மை செய்ததா யானை நலுவினை உண்மை என்கிறான் போன பிறவியிலே நீ தவறு செய்திருப்பா போலும் இப்படி இந்த இந்த நல்லியல் உடைய பெண்ணோடு நீ துன்பப்படுவது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று மாடலம் மாடலம் வரை